அத்தியாயம் நீங்கள் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் குளித்து உடல் முழுவதையும் நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அல்லது உங்களை எவரும் மலம் கழித்து விட்டு வந்தால் அல்லது நீங்கள் பெண்களை திங்கினால் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்து கொள்ளுங்கள் அதாவது சுத்தமான மண்ணை கையினால் தடவி கொண்டு உங்கள் முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி கொள்ளுங்கள் அல்லாஹ உங்களுக்கு எந்த சிரமத்தையும் உங்களை தூய்மை நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தனது அருப்பொடையை உங்கள் மீது முழுமையாக்கவும் விரும்புகிறான் ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் ஓதுவது இன்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதீர் கடமை இருந்தாலும் நீங்கள் குளிக்கும் வரை தொழுகையில் என்றாலும் குளிப்பு கடமையானவர் பள்ளிக்குள் நடந்து செல்லும் நிர்பந்தம் ஏற்பட்டால் பாதையாக கடந்து செல்பவர்களாகவே தவிர பள்ளியில் தங்காதீர்கள் மேலும் நீங்கள் நோயாளிகளாகவோ பிரயாணத்திலோ மலம் கழித்தோ பெண்களை தீண்டியோ இருந்து உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி தயமம் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனம்